நாங்கள் சம வயதுடையவர்களாக இருந்தோந்தோம் அவர்களிடம் நாங்கள் இருபது நாட்கள் தங்கி இருந்தோம் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இரக்கமுள்ளவராகவும் மென்மையானவராகவும் இருந்தார்கள் எங்களின் குடும்பத்தினரிடம் செல்ல நாங்கள் விரும்புகிறோம் என நபி செல்லும் அவர்கள் எண்ணினார்கள் எங்கள் குடும்பத்தினர் பற்றி அவர்கள் எங்களிடம் கேட்டார்கள் அவர்களிடம் நாங்கள் கூறினோம் அநகில் வசல்லம் அவர்கள் உங்கள் குடும்பத்தாரிடம் செல்லுங்கள் அவர்களிடையே தங்கி இருங்கள் இன்ன நேரத்தில் இன்ன தொழுகையை தொழுங்கள் இன்ன நேரத்தில் இன்ன தொழுகையை தொழுங்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் உங்களுக்கு வாங்கி கூறட்டும் உங்களில் பெரியவர் உங்களுக்கு இமாமத் செய்யட்டும் என்று நபி சொல்லு அனேஹி அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு மூன்று ஒன்று முஸ்லிம் மூன்று ஏழு நான்கு நான் தொடுவதை நீங்கள் பார்த்தது போல் நீங்களும் தொழுங்கள் என்று புகாரியின் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது